னந்திருந்த ச நோன்க தூ சீரியங்கை தேஜஸ்வினி தமஸ்விஷாவை ஓமயிதி सत्वे सत्वे सत्वं सत्वा धर्मो ியமஹ சீ சமோா புல सत्वं ततो தோம்ம भगवान श्री कृष्णर புத்தவருக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறார் முதல் ஸ்லோகத்தில் ஆத்மா குணத்திரயசாட்சி என்று சொல்லி குணத்திரய சாட்சியான ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு சத்வகுணம் நிரம்ப பெற வேண்டும் பிறகு குணத்திரய அத்தீத ஸ்வரூபமான ஆத்மாவை பற்றிய ஞானத்தால் அந்த சத்துவகுணத்தையும் வெல்ல வேண்டும் என்று முதல் ஸ்லோகத்திலே கருத்து தெரிவித்தார் பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் சத்துவகுணம் விருத்தியாவதால் என்ன பயன் உண்டாகிறது என்பது பற்றியும் பிறகு வருகிற ஸ்லோகங்களில் சத்துவகுணத்தை பெறுவதற்கு வழி என்ன என்பது பற்றியும் சொல்லப் போகிறார் இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலும் மூன்றாவது ஸ்லோகத்திலும் சத்வகுணம் விருத்தியாவதால் ஏற்படுகின்ற பயனை சொல்கிறார் சத்துவகுணம் விருத்தியாவதால் உண்டாகின்ற பயன் ஈஸ்வர பக்தி அல்லது முமுக்ஷுத்துவம் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அல்லது இறைவனே வாழ்க்கையின் குறிக்கோள் என்கின்ற ஆழ்ந்த எண்ணம் உலக விஷயங்களில் பற்று குறைதலும் இறைவன் மீது பற்று அதிகரித்தலுமே சாத்திய குணம் ஓங்கி வள வளர்வதற்கு இதெல்லாம் வரும் சாத்திய குணம் நன்கு ஓங்குமேயானால் உலகப்பற்று குறையும் இறை பற்று கூடும் அதுதான் சத்துவகுணத்தை வளர்த்துவதனுடைய பயன் ஸ்லோகத்தில் காலையில் மத் பக்தி லக்ஷணஹான்னு சொல்கிற போது பொதுவாக நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்லிவிட்டேன் மத்துனா என்னுடைய என் மீது பக்தி உண்டாகும்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை வந்து ஈஸ்வரனாக கருதிக்கொண்டு பேசுகிறார் தேவகியினுடைய புத்திரனாகவோ வசுதேவனுடைய புத்திரனாகவோ கருதி கொண்டு கிருஷ்ணர் பேசவில்லை சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக சமஸ்திரபஞ்சத்தையும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரம் பண்ணுகின்ற சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரனாக தன்னை பாவித்துக்கொண்டு கிருஷ்ணர் பேசு பாவித்துக்கொண்டு அல்லதான் உண்மை அந்த எண்ணத்தில் வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் பேசுகிறார் ஆக மத் பக்திங்கிற போது இந்த அஸ்மத் அர்த்தம் சகுண பிரம்ம சகுண பிரம்மன் அர்த்தம் இல்லாட்டி ஈஸ்வரன் அர்த்தம் அஸ்மத் சப்தம்னா என்னென்னு கேட்டுட்டாங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக சொன்னேன் மத் அப்படின்னு சொன்னால் என் மீது பக்தி உண்டாகிறதுங்கிறார் அது சம்ஸ்கிருதத்தில் மத்துங்கிறதுக்கு ஆரம்பத்தில் வந்து அஸ்மத்துன்னு ஆரம்பிக்கும் அகம் ஆவாம் வயம்னு அந்த சப்தம் ஆரம்பிக்கும் அதனால் அதை சொன்னேன் அவ்வளோதான் சம்ஸ்கிருதம் श्लोक। धर्मो रजस्तमोनिया सत्वृद्धि आशुनशति तमूल उभयेहते धर्मो रजस्तमो सृदिरधर्म उपजेहतेलोक विषयत वे मोले बढ़िया इन ग्रे அதுதான் விஷயம் இங்கே சத்வருத்தி அனுத்தமாக தர்ம ரஜா தம ஹன்யாத் சத்துவம் நன்றாக சத்வகுணம் ஓங்குமேயானால் எப்படிப்பட்டதுன்னு அனுத்தமாக அப்படின்னு ஒரு விசேஷணம் சொல்லுகிறார் அனுத்தமான்னு சொன்ன ந வித்தியதே உத்தம யஸ்மாத்து சா அனுத்தமாக எதை காட்டிலும் உத்தமமானது ஒன்று இல்லையோ அது அனுத்தமம் என்று சொல்லப்படுகிறது மாமேவா கதிம் அப்படின்னு கீதையில் பார்த்துருக்கோம் அனுத்தமாம் கதிம் அனுத்தமாகனா டபுள் நெகட்டிவ் அது உத்தமமாக இல்லாததாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உத்தமம்னு அர்த்தம் அது உத்தமமாக இல்லாததாக இல்லை அப்படின்னா ரொம்ப உத்தமம்னு சொல்கிறத இப்படிலாம் லாங்குவேஜ் கையாள்றது ஆனால் அந்த காலத்துலலாம் புஸ்தகம் இல்லை இல்லையா எழுத்து புத்தகங்கள்லாம் கிடையாது எல்லாம் மொழியிலேயே உயர்ந்த கருத்துக்களை எம்ஃபசைஸ் பண்ணுனால் அதுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது இப்போ நமக்கு எல்லாமே எல்லாமே மிஷின் வந்துட்டதுனால நமக்கு அந்த சக்தி எல்லாம் போயாச்சு ஆகையினால பேசுகிற வார்த்தையிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன வலியுறுத்தி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆகையெல்லாம் அது அந்த காலத்தில் எல்லாம் ஸ்ருதி கேட்டு கேட்டு வர்றதுனால லாங்குவேஜை ரொம்ப அழகாக கையாளுவாங்க இவன் நமக்கு எல்லாமே எழுத்து மூலமாக பண்ண வேண்டியிருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது ஒரு எழுதி எழுதி பேப்பரில் கையில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி கொடுத்தா தான் அதுவும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆகையினால அப்பெல்லாம் வந்து சொல்கிற பொழுது அதெல்லாம் மனசில் பதிகிற மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது இங்கே என்ன சொல்லுகிறார் பகவான் ஈஸ்வர பக்திங்கிறது இந்த உலகத்தை எதோடு எந்த உலகத்தில் எந்த வசுவோடு ஒப்பிட முடியாது இறைவன் மீது பக்தி கொள்ளுவதுங்கிறது அவ்வளோ உத்தமமானது நம்ம வந்து அழிந்து போகிற பொருள் மேலே நமக்கு அவ்வளோ அபிமானம் பக்தி வச்சுருக்கோம் அழியாத என்றும் இருக்கின்ற இறைவன் மீது பக்தி வைப்போம் வைப்போமே ஆனால் அது வந்து உத்தமமான ஒரு செயல் அதனால அனுத்தமகா தர்மங்கிறார் இந்த இடத்துல தர்மான்னா பக்தின்னு அர்த்தம் முமுக்ஷுத்வம்னு அர்த்தம் அதனால அனுத்தம தர்மஹா சத்வ விருத்தி அனுத்தமா தர்ம சத்வத்தினால விரத்தியான அந்த மேலான அந்த உத்தமமான அந்த பக்தி ஆனது ரஜஹகா தமஹா ஹன்யாத் நமக்கு இருக்கிற விருப்பு வெறுப்புகளையும் சோம்பேறித்தனத்தையும் கவனமின்மையையும் அளவுக்கு மீறிய தூக்கத்தையும் அது அழித்துவிடும் ரஜகான்னு சொன்னால் ராகத்வேஷம் ரஜோ குணம் ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுதவம் கீதையில் பார்த்துருக்கிறோம் ஆயினால் அது வந்து பற்றே வடிவான இந்த ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஃபெவிகால் மாதிரி ஒட்டின்னு இருப்பாங்க ஆகினால் விடவே முடியாது எக்ஸாம்பிள் ரூம் புதுசாக ஒருத்தரை பழகணும் கூட தோணாது நமக்கு இருக்கிறவங்கள விட்டு பிரியப்படாது ஆகையினால சுவாமிஜி நீங்கள் ரொம்ப இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க சொல்லாதீங்க இல்லை அப்பப்போ சொன்னாதானே புரியும் சொல்லதெல்லாம் எங்கே சொல்லணும் அங்கே சொல்லணும் நேராக தரையாக சொல்ல மாட்டோம் என்ன அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி கிளாஸ்லனா எல்லாேருக்கும் அது பொதுவாகிடும் இன்னாரதான் சொல்கிறோம்னு இல்லை இது அதனால வேறு எங்கே சொல்வது சொல்ல வேண்டிய தர்மத்தை சொல்லித்தானே ஆகணும் அதுவும் நாங்கள் சொல்லாமல் யார் சொல்கிறது ஆகையினால அவ்வளோ தூரத்துக்கு அபிமானம் வந்து விடமாட்டேங்கிறது நம்மளை இன்னொருத்தரோட புதுசாக பழகணுமே அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ நாம் புதுசாக நினச்சுன்னு போட்டுமே இன்னும் குறைஞ்சி போச்சு நம்ம நம்ம வாட்டுக்கு நம்ம சௌரியத்துக்கு ஸ்நானம் பண்ணுவோமா இருக்கும் சோப்ப தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு போக மாதிரி இருக்கும் போட்டு போட்டுமே அவஸ்தைப்படட்டுமே கொஞ்சம் அதெல்லாம் பண்ண நச்சமாக தமாஷை பண்ணுவேன் என்ன பண்ண நினச்சிக்குவோம் அவங்களா புதுசாக சில தெரியுமா இந்த உங்களுக்கு ரோட்டரி சில இதுலாம் என்ன பண்ணுறாங்க அது எல்லாம் ஒரு அது அந்த மாதிரி பண்ணால் தெரியாது அதாவது புதுசாக ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுடுவோம் அவங்க பழகணுமா அதுக்காக வேண்டி ரி ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி சொல்வார் தினம் ஒரு நண்பர்களை பழகும்பார் தினம் ஒரு புது புது நண்பர்களை பழகிக்கொள் அப்படின்பார் நம்ம இருக்கிறவங்களோடையே இன்னும் புதுசாக யாரும் ஒட்டுவிடப்படாதுன்னு இன்னும் அபிமானம் அதிகமாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லப்போனால் இன்னும் நிறைய பேரோட பழகினோன்னா அபிமானம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் வளரும் விருத்தியாகும் சரி நான் ரொம்ப சொல்லலை ரஜா தமஹா ஹன்யா ரஜகான்னு சொன்னால் வெறுப்பு வெறுப்பு தமஹான்னு சொன்னால் சோம்பேறித்தனம் கவனமின்மை அப்புறம் வந்து அளவுக்கு மீறின தூக்கம் அதுக்காக தூக்கம்னு சொல்லிடலாம் அளவுக்கு மீறின தூக்கம் தூங்குற நேரத்தில் தூங்கணும் முழிச்சிருக்கிற நேரத்தில் முழிச்சிருக்கணும் தூங்குற நேரத்தை மீறி தூங்கினோம்னா அதுக்கு தமசுன்னு பேர் தூங்குற நேரத்தில் தூங்கினா தமசு தேவையான தமசு தூங்குகிற நேரத்தை மீறி போச்சுன்னு சொன்னால் தமசு அந்த தமசு நல்லது இல்லை அது நம்ம வாழ்க்கைக்கு மனசுக்கு நல்லது கிடையாது ஆகையினால் சத்துவருத்தி அனுத்தமாக தர்ம ரஜகா தமஹா ஹன்யா அழித்துவிடும் அப்படிங்கிறார் அதையே திரும்பவும் சொல்கிறார் ப அவருக்கு பகவானுக்கு சொல்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது என்ன சொல்கிறார் உபயே ஹதே உபயே ஹதே சொன்னா இந்த ரெண்டும் அழியுமானால் எந்த ரெண்டும் ரஜோகுணமும் அழியறதுன்னு சொன்னா டோட்டலா போறதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஞானிக்கும் ரஜஸு உண்டு தமஸு உண்டு அது வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அது இவனுடைய ஆதிக்கம் பண்ணாது இவனுடைய கண்ட்ரோல் அது இருக்கும் கிருஷ்ணரே கீதையில சொல்லியிருக்கார் ரஜம் தமஸை சுவம் ரஜஸ்ததா ஆகையினால இது மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் ஞானி வந்து எதை யூஸ் பண்ணணுமோ அழகாக பயன்படுத்துவான்னு சொல்லியிருக்கார் அதை விட்டு ஞானி விலகவும் முடியாது அதே சமயம் அதுக்கு ஒட்டிடவும் மாட்டான் ஆகையினால் அனுத்தம தர்ம சத்த ரஜஸ்தம ரஜஸ்தமே அழியுமானால் அதுக்கு மூலமான அதர்மம் அந்த இரண்டும் அழியுமே ஆனால் அழியுமே ஆனால் வச்சுக்கணும் இன்வெர்ட் காமர்ஸ் குறையுமே ஆனால் கட்டுப்பட்டிருக்குமே ஆனால் தன் மூலக அதுக்கு மூலமான அதர்மம் அதர்மம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் உலக பற்றுக்கு பேர் அதர்மம்னு அர்த்தம் ஹஸ்பண்டு மேலே இருக்கிற அபிமானம் குழந்தைகளுக்கு மேலே இருக்கிற அபிமானம் நம்ம பணத்து மேலே இருக்கிற அபிமானம் இந்த உலகத்து மேலே இருக்கிற அபிமானம் அளவுக்கு மீறி நான் அபிமானம் நான் அபிமானம் கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் எதுவுமே லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவஸ்தான் அவன் டிவி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ஒய் யூ ஆர் லிமிட்டிங் எதுக்கு நீ லிமிட் பண்ணுற ஸ்டார் டிவியோட இன்னும் டிஷ் ஆன்ட்டு புதுசு புதுசாக வையன் இன்டர்நேஷனல் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு போட்டிருக்கான் ஹிண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு அந்த ஹிண்டுங்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே போட்டுருக்காங்க அப்போ நம்ம வந்து லிமிட்டு லிமிட்டுக்கு மீறி போச்சுன்னு சொன்ன அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அபிமானத்துக்கும் பொருந்தும் எவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறதுக்கும் லெவல் இருக்குது அளவுக்கு மீறி அட்டாச்மெண்ட் வச்சால் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு டிட்டாச்மெண்ட் தான் எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் தான் அதனால் எந்த ஒரு இதுவும் பிரிஞ்சு போயிடும் இப்போ யாரோ சமீபத்தில் ஒரு கவர்னர் இருந்தார ஒருத்தர் சொன்னார் என்ன எனக்கு அதெல்லாம் வந்து சொன்னதை வச்சு பிரமாணமாக சொல்கிறேன் ஆனால் அது நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர் தான் பிரமாணமாக சொன்னார் அது சமீபத்தில் ஒரு கவர்னர் ஃபேமிலியோட ஃப்ளைட் ஆக்சிடெண்டில் இறந்து போனார் அவர் என்ன பண்ணிருக்கார ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரான் கவர்மெண்ட் அப்படியே அது வெளியில் தெரியாமல் அமுத்திடுச்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சு அந்த ஆள் என்ன ஆச்சுன்னா ஒருவேடியா கூட்டோட கோவிந்தா ஆயிரம் கோடி ரூபாய் என்ன தெரியுது சேர்ந்து உழைச்சா கூட மூணு தலைமுறையாக சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாது அப்ப என்ன பகவான் என்ன பண்ணாருனா ஒரு வேடியா பிடிங்க நீ இருந்தா தானே அப்போது இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ அபிமானம் எல்லாருக்கும் ஷேக்கை ஷேக்கு ஷேக்கை ஷேக்க அதுக்கு என்ன லிமிட்டுன்னு தெரிய மாட்டேங்குது எதுக்குமே லிமிட் தெரிய மாட்டேங்கிறது புடவைக்கு எவ்வளோ வச்சுக்கிறது லிமிட் தெரிய மாட்டேங்கிறது ஜுவல்ஸுக்கு எவ்வளோ வச்சுக்கிறது லிமிட் தெரிய மாட்டேங்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் நிஜமாக சொல்லுங்கள் நம்ம நமக்கு தெரியும் நம்ம மனசை நமக்கு தெரியாதான் என்ன நமக்கு லிமிட் தெரியறதா பாருங்கள் ஒரு வீடை கட்டிட்டால் கூட இன்னொன்று கூட அந்த பக்கம் ஒன்னு இருந்தா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படித்தான் தோன்றது சாமியார் கூட ஆசிரமம் ஆரம்பிச்சா இன்னும் ரெண்டு பிரான்னு தான் தோன்றது எதுக்கு உங்களை மாத்திரம் சொல்லுவாங்க எங்களையும் சொல்லிக்கிறோம் தெரிய மாட்டேங்குற அதனால இது என்னன்னா கடைசியில் பெரிய பிராப்ளத்தில் வந்து மாட்டேன் கடைசியில் இருக்கிற போது சந்தோஷமாக இருக்கவே தெரிய மாட்டேங்குது இப்போ கேட்டால் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு மனசார சொல்ல முடியல ஏன்னா ஒன்று ஒன்றுலேயும் குட்டி குட்டி பிராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு பேர் தான் அதர்மம்னு பேர் அதர்மம்னா இந்த கான்டெக்டில் மீனிங் என்னென்னா உலகத்தில் இருக்கிற பற்று எல்லாத்திலையும் அளவுக்கு மீறின பற்று அன்பு வேறு பற்று வேறு அன்பு ஒரு நாளும் எதிர்பார்க்காது கொடுக்கும் அன்புக்கு வந்து மனிதர்கள் நேர பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை பிசிக்கலாக சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அன்புக்கு பற்றுக்கு ஆளை விட்டுடக்கூடாது பிடிச்சுட்டே இருக்கணும் ஐயோ போயிடாது போயிடாது போயிடாது போயிடாது பக்கத்திலே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் அன்பு எதையும் எதிர்பார்க்காது எக்ஸ்பெக்ட் பண்ணாது பற்று அது செலுத்தினா நீயும் திருப்பி செலுத்தணும் நான் மாத்திரம் அவங்ககிட்ட பிரியமாக பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உன் பழைய பாட்டு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவோம் நாம் எல்லோரும் வீட்டில் எல்லாம் அதான் சண்டை எந்த வீட்டில் எடுத்தாலும் தான் சண்டை நடந்துட்டு ஏன்னா ஒரு ஒருத்தரும் மாதிரி இருக்காங்க பாவம் அவங்க வெடிஞ்சிருந்தால் சம்பாதிக்கிறதே வேலையாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு அவருக்கு ரெண்டு வார்த்தை பிரியமாக ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை இந்த அம்மா பார்த்து பார்த்து பார்த்து முடிய மாட்டேங்கிறது அவர் வந்து ரெண்டு வார்த்தை கூட பேசுகிறதில்லை அப்புறம் ரெண்டு கொஞ்சம் நாள் ஆக ஆக அது உள்ளுக்குள்ளே இருந்துருந்து ஒரு நாளைக்கு பெருசாக பஸ்டாய் சைக்காலஜிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் முன்னோரு செட்டிங் போடுவார் ஆ உட்கார் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சைக்கியா சைக்காலஜிஸ்ட் அப்புறம் அவர் அவர் சைக்கியாட்ரிஸ்ட்டு அனுப்புவார் அவர் மாத்திரை கொடுப்பார் அப்புறம் கெமிக்கல் தகராறு எல்லா அவஸ்தையும் வந்துடும் அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஃபண்டமெண்டலாக சரியாக போயிட்டோமான்னு அந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பக்கமும் சிட்டிலாம் இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வில்லேஜுக்கும் வந்துடும் ஏன்னா அந்த டிவி ஒன்று இருக்கே அது எல்லாவற்றையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடும் சர்வவியாபி பகவானை விட வியாபி சர்வவியாபி இந்த டிவி அதுதான் இந்த அபிமானம் அந்த பற்று அளவுக்கு மீறின பற்றுக்கு தான் அதர்மம்னு பேரு என்ன சொல்லுகிறார் அந்த ரெண்டும் குறையமையானால் விருப்பு விருப்பு அந்த ரஜஸும் தமசும் குறையுமே ஆனால் தன் மூலக அதர்ம ஆசுநஷ்ய அதர்மம்னா இந்த இடத்துல ரெண்டு மீனிங் இன்னும் கூட சொல்லலாம் ஈஸ்வரம் பேரில் பக்தி இல்லாத தன்மைக்கு அதர்மம்னு பேர் ஈஸ்வர பக்தியின்மை ஈஸ்வர பக்தியின்மை ஈஸ்வர பக்திங்கிறது கண்டிப்பாக வரும் ஈஸ்வர பக்தி இல்லாமல் ஒருத்தன் நாஸ்திகனாக இந்த உலகத்தில் நல்லவனாக வாழவே முடியாது நீங்க சொல்லலாம் நாஸ்திகர்கள்லாம் நல்ல குணங்களோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு நான் யோசிச்சு யோசித்து பார்த்தேன் இன்றைய காலமாக தான் எனக்கு தோணுச்சு நாஸ்திகர்கள்ட்ட கடவுள் பக்தி இல்லைன்னா கண்டிப்பாக பணிவுன்னு ஒன்று வர முடியாது அது நன்றாக தோன்றியது கடவுள் பக்தி இருந்தால் தான் அவங்கள்ட பணிவுங்கிற ஒரு குணம் வர முடியும் பணிவுங்கிற ஒரு குணத்துக்காகவா அவங்க கடவுளை பக்தி பண்ணி மற்ற நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட மற்ற நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட இந்த பணிவுங்கிற ஒரு குணம் வரணும்னா கண்டிப்பாக ஈஸ்வர பக்தி இருந்தால் ஈஸ்வர விஸ்வாசம் ஈஸ்வர பக்தி இருந்தால் தான் முடியும் இன்னமும் ஏன் புத்திக்கப்படுறது இங்கே அதர்மம்னு சொன்னால் ஈஸ்வரம் பேரில் விஸ்வாசம் இல்லாத தன்மை உலகத்து பற்று அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா ரொம்ப முக்கியமா என்னதான் மீனிங் கரெக்டா சொல்றீங்க அல்டிமேட்டான ஈஸ்வரன் பேர்ல பக்தி இல்லாததுதான் அதர்மம் அழிந்து விடும் சொன்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் பேர்ல பக்தி இல்லாத தன்மைங்கிறது போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் பேர்ல பக்தி வந்துடும் நிச்சயமாக ஈஸ்வரன் பேர்ல அவனுக்கு பக்தி வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் ஆசு நஷ்யார் என்ன அர்த்தம் தெரியுமா விரைவில் உடனே உடனே வந்துவிடும் மூலமான அழிந்துவிடும் நான் சொல்றதை நீ ஒழுங்கா பண்ணு அது அழியறதா இல்லையா நான் பார்க்கிறேங்கிறார் வந்து இடங்களில் உண்டு சில இடங்கள்ல இல்லை அது வந்து ஸ்லோகத்தை சேர்க்கறதுக்காக எழுதுக்காக வேண்டி இந்த இடத்துலேன்னு இருக்கு இல்லையா அதை பிரிச்சா ஹி அதர் வரும் அந்த ஹீங்கிறதுக்கு நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன் கண்டிப்பாக அதர்மம் நீங்கிவிடும் அதர்மம் நீங்கிவிடும் இறைவன் மீது பற்று வந்துவிடும் இறைவன் மீது பற்றின்மை என்பது நீங்கிவிடும் இறைவன் மீது ஆழ்ந்த பற்று உண்டாகும் என்பதுவே இந்த ஸ்லோகத்தின் சார் இனி அடுத்த ஸ்லோகத்தில் நம்முடைய குணங்கள் விறத்தி ஆகிறதுக்கு எதெல்லாம் சத்வகுணமாக இருக்கட்டும் ரஜோகுணமாக இருக்கட்டும் தமோகுணமாக இருக்கட்டும் ஒன்று ஒன்று அதிகமாக இருப்பதற்கு எதெல்லாம் காரணம் என்று சொல்லி அதை சரி பண்ண வேண்டும் என்று உபாயம் சொல்லி கொடுக்கிறார் இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் மூணாவது ஸ்லோகத்திலையும் நாம பார்த்த கருத்து சத்வகுணத்தை அதிகமா பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னார் ஈஸ்வரம் பேர்ல உண்மையான பக்தி வரும் அவரை வந்து நம்ம பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பக்தியை பயன்படுத்த மாட்டோம் அவரை வந்து அவருக்காகவே சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி சாத்திய பக்தி இறைவா நீ தான் எனக்கு குறிக்கோள் அதுக்காக நான் உன்னையே பூஜை பண்ணுறேன் எனக்கு வாழ்க்கையின் சாதனமும் நீயே சாத்தியமும் நீயே ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த என்னெல்லாமோ லிஸ்ட்டு போட்டு கோயிலுக்கு போகிறாங்க வாங்க அவங்களாம் சாதனம் ஈஸ்வரன் சாத்தியம் வேர்ல்ட் திங்ஸ் கடவுளை ஒரு சாதனமாக வச்சு உலக பொருளை கேட்குறாங்க கடவுளை எனக்கு அதைக் கொடு இதைக் கொடு அதைக் கொடு இதை கொடு மோக்ஷத்துக்காக நீங்கள் எதை கடவுள்கிட்ட கேட்டாலும் அது சாத்திய பக்தி தான் மோக்ஷத்தை விட்டுட்டு வேறு எதாவது போகத்துக்காக நீங்கள் கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் அது சாதன பக்தி போகத்துக்காக கடவுளை கும்பிட்டால் அதுக்கு பேர் சாதன பக்தி மோஷத்துக்காக கடவுளை கும்பிட்டா அதுக்கு பேரு சாத்திய பக்தி எனக்கு நிறைய பணம் வரணும் எதுக்குன்னா நிறைய தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணி எனக்கு ஞானம் அதனால எனக்கு புண்ணியம் வரணும் அதனால எனக்கு ஞானம் வரணும் அதனால எனக்கு மோக்ஷம் வரணும் அதுக்காக கடவுளே பணத்தை கொடுன்னு சொன்னா அது சாத்திய பக்தி தான் தப்பு இல்லை வேதமே இப்படி பண்ணுகிறது உபனிஷத்து பண்ணுகிறது ஆசிரமத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறான் நிறைய பேர் வந்து அன்னமெல்லாம் வந்து சாப்பிடணும் இங்கே வீடு நிறைய சாப்பாடு இருக்கணும் அன்ன பானே சருவதா தத்தோமேஷ் யமாவகா நிறைய எங்களுக்கு ட்ரெஸ் வேணும் கடவுளே வாசாகும் சிவமகாவஸ் ச எங்களுக்கு நிறைய பசுமாடெல்லாம் வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு பிரார்த்தனை எதுக்குன்னா ஞானத்துக்கா மோக்ஷத்துக்கா அதெல்லாம் சரியாக இருந்துன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் மைண்டை நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன பண்றோம் நிறைய பேருக்கு பணம் சேர்ந்தோம் என்ன பண்றதுன்னா என்ன என்ன பண்றான் போ சாப்பிடு அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தவி ராஜா தவி என்ன அறிவை பயன்படுத்தாம வெறுநா இமோஷனாவே இருந்து இமோஷன்லே போனா அப்புறம் என்ன சரி வரும் எனக்கு அறிவுக்காக வேண்டி செல்வம் வேணும் அறிவுக்காக வேண்டி ஹோல் கிரகஸ்தாசிரமே எதுக்கு தெரியுமா வைராகிய சித்தியார்த்தம் இந்த கிரகஸ்தாசிரமே எதுக்குன்னா வைராகியம் நன்றாக வருவதற்காக வச்சிருக்கு ஞானத்துக்கு பக்குவப்படுத்துறதுக்காக வச்சிருக்கு கிரகஸ்தாசிரமம் வந்து என்னமோ குடும்பத்தில் சுகமாக இருக்கிறதுக்காக வைக்கலை அதில் நல்லா பக்குவம் வரணுங்கிறதுக்காக போட்டு போட்டு எடுக்கிறது காலையில் காஃபிலருந்து ஆரம்பிக்கும் பால் காரனில் ஆரம்பிக்கும் பால் காரன் பாட்டு அதில் பிராப்ளத்துலேருந்து ஒன்று ஒன்று ஆரம்பித்து ஆரம்பித்து போர்மிடா சுவாமி இந்த ஊர் மாச்சு நம்ம வியாபாரம் ஆச்சு விவகாரம் சொல்லி நம்மளை படாத பாடு படுத்து எடுத்து வச்சு நமக்கு புத்தி வர வைக்கும் அப்படி இருந்தும் வரமாட்டேங்கிறது நிறைய பேருக்கு தினந்தோறும் கடவுள் புகட்டுறார் வரமாட்டேங்கிறது எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னா கடவுள் பேர்ல பக்தி வரும் சொன்னார் முதல்ல சத்துவகுணம் விரத்தியாச்சுன்னு சொன்னா கடவுள் பேர்ல வரும் பக்தி அந்த பக்தி சாத்திய பக்தி உலக பொருளுக்காக போகத்துக்காக கடவுளை பூஜை பண்ணினா அது சாதன பக்தி சாத்திய பக்தி பேர் இன்னொரு பேர் முமுட்சுத்தம் அதுக்கு பேர் தான் ஜிக்னாசத்துவம் எல்லாம் அதில் தான் ஷேர் இப்போ என்ன சொல்லுகிறார்னா ரொம்ப அழகான ஒரு டெவலப்மெண்ட் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் சொல்லுகிறார் இன் நான் ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன் புத்தவரே இந்த பத்து விஷயங்களில் சத்துவ குணத்துடைய விஷயங்களை ஒருத்தன் கடைப்பிடிச்சானா சத்துவம் வரும் ரஜஸ்ஸு இது பண்ணான்னா ரஜஸ்ஸு வரும் தமசுனா தமசு சொல்லி பத்து விஷயங்களை சொல்றார் கிருஷ்ணர் இதுல மூணு ஒன்னொன்னு இந்த பத்துல ஒன்னொன்னு மூணு மூணு பிரிவு இருக்கு அத சொல்லி இதுல சத்துவத்தையே கடைப்பிடிக்கணும்னு சொல்லி டெவலப் பண்ண போகிறார் ஸ்லோகத்தை படிச்சு பொருள் தெரிஞ்சுக்கலாம் ஆகமோபிரஜாதே கால கர்ம ச ஜன்மச்ச दशैते दशपे गुणहेतव आगमोप्रजादेश काल कर्म चन्म चनमथ संस्कार இன்னொரு வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கணும் குணவருத்தி ஹேதவளை வளர்த்துவதற்கான காரணங்கள் ஹேத்துன்னு சொன்னால் காரணங்கள் காஸ் அப்படின்னு அர்த்தம் இதுதான் காரணம் இந்த மனசு இந்த ஸ்லோக இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க இந்த பத்துமே குணங்களை வளர்த்த வளர்த்துவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்ற குணங்களை வளர்த்துவதற்கான காரணங்களாக இந்த பத்தும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் அந்த பத்து என்னன்னு அப்புறம் பார்ப்போம் நம்முடைய மனசு மூணு குணமயமானதுன்னு பார்க்குறோம் இந்த சப்ஜெக்டை இன்னும் விஸ்தாரமாக பேச போகிறாங்க கொஞ்சம் கூட இது அப்படியே பிரிய போகிறதில்ல மேலும் மேலும் டெவலப் பண்ண போகிறார் அதில் இன்னும் போகப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி தெளிவு கிடைக்கும் ஆனால் இங்கே ஒன்று நான் சொல்கிறேன் நம்ம கான்டாக்ட் வைக்கிறது இந்த உலகத்தோடு வைக்கிறோம் கண் காது மூக்கு இந்த பஞ்ச இன்றிரியங்களை கொண்டு பஞ்ச தன்மாத்திரைகளான இந்த பிரபஞ்சத்தினுடைய சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளால் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்கின்ற ஐந்து விஷயங்களை நாம் அறிஞ்சு கொண்டே இருக்கோம் நமக்கு உலகத்துக்கு இதுதான் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு தூங்குறப்போது தான் இல்லை கனவுல கூட இருக்கு கனவு இல்லாத தூக்கத்தில் தான் முழுக்க முழுக்கேரம் எல்லாம் நம்ம விவகாரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் இதுல வந்து அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பண்றதே இல்லை எதெல்லாம் நம்ம மனச டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சு பண்றது இல்லை நம்ம என்ன பண்றோம் நாம ஏதோ ஒரு கோணத்துல போறோம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும் மாட்டு பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னா நடக்குமா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா ஒத்த மனமுடையவர்களாக இருக்க முடியுமா சாத்தியமா அது அண்ணா நம்ம என்ன பண்றோம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன்ல நான் சொல்றது கொஞ்ச நேரம் அது என்னைக்கு நடந்தது அவர் சொல்றார் அப்படி நீ நினச்சுக்கிட்டு இருக்கியா நீ சொன்னதான் இது வரைக்கும் கேட்டுருக்கியா அவர் சொல்றார் ஆனா இவரு நான் எதுக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நம்மள்கிட்ட சொல்றது நமக்கு தெரியாது இவங்க சொல்றதான் அவங்க சொல்ல நமக்கு தெரியும் எல்லா இடங்களையும் நடக்குது இந்த உலகத்தை வந்து நாம என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம் ஒன்றும் சரி வரவே மாட்டேங்கிறது கடைசியில் அது அப்படியே நினச்சி நினச்சி நம்ம நினச்ச மாதிரி அமையவே இல்லை இப்போ அங்கேருந்து வந்த உடனே ஆசிரமம் நல்லாயிருக்கு அதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்லை அதனால் அது அந்த மார்க்கு எது தாவர ஒன்று கச்சாமச்சான் நல்லாவே இல்லை அப்படின்னா போச்சு இங்கே வந்து நல்லா இருக்கிறது எத்தனையோ இருக்குது அதை விட்டு விட்டு என்னமோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதுனா இப்போ தெரிஞ்சு போய்டுறது மனசை பற்றி நான் வேறு விஷயத்துக்கு போகலை இந்த சப்ஜெக்டில் தான் பேசின்னு இருக்கேன் அதாவது என்னது எதுக்காக சொல்றேன்னு சொன்னால் உலகத்தோட நாம் கான்டாக்ட் வச்சுருக்கோம் இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படியெல்லாம் கான்டாக்டெல்லாம் வச்சிருந்தாங்களோ அதை வைத்துக்கொண்டு சிலதெல்லாம் சொல்லுகிறது இப்பவும் அது இருக்கு நம்ம உலக நம்ம விவகாரத்தில் இருக்குது இந்த பத்து விஷயங்களோட நாம் வைக்கிற தொடர்பை பொறுத்து இருக்குன்னு சொல்றார் கிருஷ்ணர் நம்ம மனசுல சத்துவம் இருக்கிறதோ ரஜஸ் இருக்கிறதோ தமஸ் இருக்கிறதோ நம்ம மனசு நான் எப்படி இருக்கேன்னு நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது அப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும் அப்படி உங்களுக்கு தெரியாம இருக்குமா நீங்க எல்லாம் முற்றும் உணர்ந்தவர்கள் எனக்கே என்னை பத்தி தெரிய மாட்டேங்கிறது அடுத்தவங்களை பத்தி சொல்றது எப்படி சொல்றது வந்து எப்ப சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் அவங்கவுங்க மனசுக்குத்தான் அவங்கவுங்களை பற்றி தெரியும் ஓரளவுக்கு அனுமானம் பண்ணலாம் சில நடவடிக்கைகளை வச்சு சொல்லலாமே தவிர முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படி சொல்ல முடியாது ஏதோ ஒரு அகத்தினழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி விவகாரத்தை வச்சு சில இதெல்லாம் அனுமானம் பண்ணி சொல்லலாம் ஆகையினால நம்ம மனசை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அந்த வழிமுறைகளை நாம் சரியாக கடைப்பிடிச்சோமானா மனசு சாந்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அசாந்தியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நீங்களாகவே தான் பார்த்துக்கணும் செல்ஃப் என்கொயரி செல்ஃப் என்கொயரிங்கிறது குரு கூட வச்சுன்னு பண்ணலாம் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் நான் எப்படி இருக்கேங்கிறது இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம் என் மனசில் இருக்கிற அமைதியை வச்சு என்னுடைய அறிவை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் இன்னொருத்தர் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க அவங்களுக்காக நாம் வாழ்ந்துருக்கோம் சில பேருக்கு வந்து நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் சுவாமிஜி எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் சுவாமிஜின்னா அது வந்து எனக்கு என்னமோ சரியாகப்படலாது எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கண்ணா அது வந்து சொல்கிற ஓரளவுக்கு சொல்லலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப சொன்னோன்னுங்க அவங்க அவங்க அவங்க போதே நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தான் கேட்குறாங்க நான் எப்படி சொல்லணும் எதிர்பார்த்து தான் கேட்குறாங்க ரெண்டு வார்த்தை வந்து இல்லை இல்லை இதில் குற்றம் இருக்குன்னா உடனே ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க தேவையில்லாமல் பேச்சு போய்ட்டுருக்கோம் ஆக என்னால் என்னென்ன அசடு வழிஞ்சுறது பெட்டர் என்ன தான் இருக்குங்க அப்படின்னா அசடு வழிகிறது உத்தமமான விஷயம் அது அசடு வழிகிறது ஒரு ஆர்ட் அது எப்படி வழியணும்னு அதுக்கு படிக்கணும் அப்படி படித்தா அது அசடு வழியே தெரியும் இல்லாட்டி அசடு வழிகிறது தெரிஞ்சு போயிடக்கூடாது நம்ம அசடு வழிகிறதும் தெரியக்கூடாதுங்க அது தெரியாமல் அசடு வழியணும் நான் இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் அப்போ பகவான் என்ன பண்றார் மனசை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக பத்து விஷயங்களை சொல்லுகிறார் இதில் மூணு மூணாக பிரிக்கப் போகிறார் அவர் நான் வரிசையாக ஒன்றொன்றாக சொல்லுகிறேன் முதல்ல ஆகமாக நாம் படிக்கிற புக்ஸ் நாம் படிக்கிற புஸ்தகங்கள் ஆபா ஆப்பகான்னு சொன்னால் நாம் குடிக்கிற நீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் எதெல்லாம் வாய்க்குள்ளே போடுறோமோ எல்லாம் சூயிங்கத்துலேருந்து சூயிங்கத்துலேருந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஆப்பகா சொன்னால் ஆப்பகாங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் நீர்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுட் அண்ட் வாட்டர் வாட்டவர் உள்ள போடுறீங்களோ அதெல்லாம் வாய்க்குள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே தள்ளுறதெல்லாம் ஆப்பகாவில் சேரும் உணவு நீர் எல்லாம் சேர்த்தும் அப்புறம் பிரஜாக நாம் யாரோட கான்டாக்ட் வைக்கிறோமோ அந்த பீப்புள் ஜனங்கள் பழகிற ஜனங்கள் தேச தேசகான நாம் வாழக்கூடிய இடம் இருக்கிற இடம் இருக்கிற இடம் காலகா காலஹான்னு சொன்னால் மாதங்கள் அதாவது குறிப்பிட்ட ரித்துக்கள் வின்டர் சம்மர்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் காலத்தை குறிக்கும் அது மாத்திரமில்ல காலை மாலை மதியம் இதெல்லாமே காலத்தை குறிக்கும் காலம்ங்கிறது நமக்கு தெரியும் சாதாரணமாக தெரியும் காலம் கர்மை கர்மைன்னு சொன்னால் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய செயல்கள் டியூ ஆக்ஷன்ஸ் அப்படி வச்சோம் அப்புறம் ஸ்ரீதர பாஷ்யம்னு ஒன்று இந்த இந்த இதுக்கு ஸ்ரீதரர்னு ஒருத்தர் அழகா ஒருத்தர் டீகா எழுதியிருக்கார் பாஷ்யம்னு சொல்கிறது இல்லை டீக்கா ஃபுட் நோட்ஸ் மாதிரி நிறைய எழுதியிருக்கார் இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் இந்த காண்டெக்ட்டில் க்ளீனாக எழுதியிருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் நான் அவர் என்ன சொல்கிறார்னா கர்மான்னா வருண ஆசிரம விகித கர்மா சொல்கிறார் ஆனால் நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் நாம் செய்கிற வேலைகள் செயல்கள் அப்புறம் ஜென்மம் ஜென்மன்னா நேரடியான மீனிங் பிறப்பு அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றவெல்லாம் நான் அதுக்கு இன்னும் விரிஸ்தாரமாக சொல்கிறேன் பிறப்பு தியானம்னு சொன்னால் நாம் எண்ண்கின்ற எண்ணங்கள் தாட்ஸ் மந்திரஹான்னு சொன்னால் நாம் ஜபிக்கிற மந்திரங்கள் அப்புறம் சம்ஸ்காரஹான்னு சொன்னால் நம்ம வீட்டில் நமக்கு குழந்தையிலேருந்து நமக்கு என்னெல்லாமோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு பேர் சம்ஸ்காரகான்னு பேர் நாம் படிக்கிற புஸ்தகம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு அப்புறம் நாம் ஜன வைக்கிற பழக்கம் வைக்கிற ஜனங்கள் நாம் இருக்கிற இடம் காலம் அப்புறம் செயல் அதுக்கு பிறகு பிறப்பு எண்ணங்கள் மந்திரம் சம்ஸ்காரம் இந்த பத்தும் குணங்களை விருத்தி பண்ணுறதுக்கு காரணம் இந்த குணங்களெல்லாம் இந்த நம்முடைய குணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு நாம் கண்டுபிடிச்சுடலாம் அதுக்காக தான் நான் முதல்ல அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் நம்ம மனசை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வேண்டாம் நம்ம தனியாக இருக்கிற போது நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம மனசனுடைய சுபாவம் தனியாக நாம் இருக்கிற போது கடவுளை தியானம் பண்ணோம்னா நம்ம மனது நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல விஷயங்களை நாம் நினச்சி கொண்டு ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் இல்லாட்டி என்னத்தையாவது நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்திருக்கு அதெல்லாம் அது நம்ம மனசை பார்த்தா தெரியும் நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை இன்னொருத்தர்கிட்ட நிரூபிக்கணும்னு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதிங்க உங்கள் மனசை நீங்களே இட போடுங்க ஆனால் அதுக்கு வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அது ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னொருத்தர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கறதுக்காக நாம் வாழலை நம்ம மனசை நாம் நன்றாக அமைதியாக வைத்துக்கொள்கிறதுக்காக தான் நாம் வாழ்கிறோம் நாம் ஏதாவது நல்லதை கடைப்பிடிச்சாலும் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலும் அது நம்முடைய மனசாந்திக்காக தான் கடைப்பிடிக்கிறோமே தவிர இன்னொருத்தர் இந்த உலகம் என்ன பழிச்சிடுமே அவங்க என்ன அப்படி நினைப்பாங்களே இவங்க என்ன நினைப்பாங்களேங்கிறதுக்காக நாம் வாழலை இந்த உலகத்தில் வந்தது நாம் வந்தது தனியாக போக போகிறது சந்தேகமே இல்லை இல்லை அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஊருக்காக பயந்து வாழணுங்கிறது ஒரு வகையில் உண்மையாக மிக மிக முக்கியமானது நமக்கு நாம் மனசாந்திக்காக வாழ்கிறோம் நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறேன்னு சொன்னால் என்னுடைய மன அமைதிக்காக நான் நடந்து கொள்கிறேன் அக்கரம் பண்ணினா நிச்சயமாக மன அமைதி வரப்போகிறது இல்லை அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லை நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இதிலெல்லாம் இந்த நம்ம இந்த பத்து விஷயத்தில் நாம் எப்படி இருக்கோங்கிறத பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நமக்கு எதெல்லாம் எந்தெந்த குணங்கள் விரத்தியாக இருக்கிறது இல்லைங்கிறதுலாம் தெரிஞ்சுப்போம் சரி நான் இதை விஸ்தாரமாக சொல்லுகிறேன் இந்த பத்தையும் கிருஷ்ணர் மூணாக பிரிக்கிறார் ஒன்று ஒன்று அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே அதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆகினால அதை மூன்றாக பிரிக்கிறோம் நாம் படிக்கிற புஸ்தகங்களில் நம்முடைய மனசை நல்லபடியாக வச்சுக்கிற புஸ்தகங்கள்னு ஒரு குரூப் இருக்குது உங்களுக்கே தெரிவிப்ப ஆரம்பிச்சிடும் புரிஞ்சு போயிடும் அப்புறம் புஸ்தகங்கள்லேயே சாத்விக சாஸ்திரம் ராஜசாஸ்திரம் தாமசாஸ்திரம்னு மூணு இருக்கு புக்ஸ் இப்போ வந்து நம்ம ஹம்சகீதா என்ன சாஸ்திரம்னா சாத்விக சாஸ்திரம் நம்ம மனசில் சத்வகுணத்தை விருத்தி பண்ணக்கூடிய புக்ஸ் வேத புஸ்தகங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சாத்விக சாஸ்திரம் குமுதம் விகடன் கல்கி ஆனந்த விகட் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா மேகசின்ஸ் நிறைய இருக்குது தர்ம சக்கரமும் இருக்குது இப்போ இங்கே வந்து தெரிஞ்சு இங்கே தர்ம சக்கரம் இப்படி வச்சுருக்கு ராமகிருஷ்ண விஜயம் இப்படி இருக்குது அடுத்தபடியாக என்ன இருக்குது விகடன் இருக்குது அப்புறம் குமுதம் இருக்குது அப்புறம் ஜெமினி சினிமான்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பேசும் படம் அப்புறம் என்ன எக்ஸ்பிரஸ்ஸாக என்னமோ இருக்குது இவ்வளோ புக்ஸும் வச்சுருக்கு வச்சுருக்கேன் நம்ம அங்கே போன உடனே உக்காந்த உடனே எதை எடுக்கிறோங்கிற தெரிஞ்சு போய்டும் எடுக்கிற போது தெரிஞ்சு போய்டு நாம் நம்முடைய கேரக்டரை இதுக்கு யாராக சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா என்ன தெரிஞ்சு போயிடாது மெட்ராஸில் சேனல் இருக்குது நிறைய சேனல்லாம் இருக்குது டிவியில் ஒரு இதில் வந்து வாரியார் உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கார் அப்புறம் இன்னொன்றுல வந்து ஒலியும் ஒளியும் இன்னொன்றுல ஆதி பராசக்தி சினிமா இன்னொன்றுல இப்போ என்ன வி டிவி மிந்தி எம்டிவி இருந்து இப்போ வி ஆகி மாதிரி இருக்குது மியூசிக் டிவி இருக்குது நீங்கள் எந்த சேனலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் நான் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சுவாவம் என்னென்னு இதெல்லாம் இருக்குது அப்போ இதே மாதிரி புக்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி உத்தமமான வேத கிரந்தங்கள் நம்முடைய அறிவுக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் வந்து சாத்விக கிரந்தங்கள் அப்புறம் மெட்டீரியலாக நம்ம வந்து ஊறுகாய் தயாரிப்பது எப்படி அப்புறம் வந்து என்ன என்னெல்லாமோ வருவல் செய்வது எப்படி சமையல் புஸ்தகம்னா இதெல்லாம் என்னென்ன ராஜசாஸ்திரங்கள் ராஜசாஸ்திரங்கள் அப்புறம் வந்து இந்த சினிமா புக்ஸ் இதெல்லாம் இருக்கேன் இந்த ஆக்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அன்றைக்கு நேரில் அவங்க பெட்டு என்னது நாய் என்ன அந்த நாய்க்கு யார் டாக்டர் இதெல்லாம் போட்டிருக்க அப்போ இதெல்லாம் என்னென்ன தாமச அது சாஸ்திரங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லை அதனால் தாமச புஸ்தங்கள் ஆகமகான்னு சொன்னாலே இந்த இடத்துல ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு அர்த்தம் ஆனால் அதுலேயும் நிறைய இருக்குது சாஸ்திரங்களுக்குள்ளேயே என்னென்னா அதாவது ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் சாத்விக சாஸ்திரங்கள் நிறைய காமிய கர்மாக்களையெல்லாம் பற்றி சொல்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் ராஜசாஸ்திரங்கள் ஆபிசார கர்மாவை பத்தி உபதேசம் பண்ற சாஸ்திரங்கள் எல்லாம் அடுத்தவனை கெடுப்பது எப்படி போட்டு ஆபிசார கர்மாவல் பில்லி சூரியம் பத்தி சாஸ்திரங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் தாமசாஸ்திரம் அவங்க அந்த மீனிங் பேசுறாங்க நான் உங்களுக்கு புரிய வேண்டிய ஜெமினி சினிமாலாம் சொல்லியிருக்கேன் அதனால இதெல்லாம் தாமசாஸ்திரம் இதை நம்ம எதை படிக்கிறோங்கிற பொறுத்து நாம் வந்து இந்த ஆபிசார சாஸ்திரங்கள் எல்லாம் கீழான புஸ்தகங்கள் எல்லாம் படித்தோன்னு வைங்களேன் அது என்னன்னா கீழான புஸ்தங்களை படித்தா அது மாதிரி தான் இருக்கும் மனசு தான் இருக்கும் மற்றதெல்லாம் படித்தோம்மான ராஜசாஸ்திரங்கள் இருக்குது நீங்கள் அதை விஸ்தாரமாக நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு கஷ்டமே இல்லை சாத்திக எல்லாம் படிக்க படிக்க படிக்க மனசில் சத்துவகுணம் விரத்தியாகும் மனசுக்கு சாந்தி அதிகமாக இருக்கும் மனசில் டென்ஷனாகவும் அது ஒரு மாதிரியாகவும் இருந்துட்டே இருந்ததுன்னு சொன்னா அதுதான் ராஜசம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறதுனால வந்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த ஜோசியம் பார்க்கறது கூட ஜோதிஷ புஸ்தகம் கூட ராஜசாஸ்திரம் தான் சும்மா அது என்ன பண்றதுன்னா ஜாஸ்தி ஜாஸ்தி என்ன பண்றதுன்னா அது எப்போ பார்த்தாலும் ஜோசியம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்லை எப்ப பார்த்தாலும் விடஞ்சிடுந்தா கையில் ஒரு ஜாப் ஜோபில் ஜாதக பையன் வச்சு வச்சுட்டே இருக்கேன் ஜோசியம் தெரியுமா இருந்தாங்க சொல்லிடுங்கன்னா சில பேருக்கு மெம்மரி எனக்கு வந்து கன்னியா லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் குரு மூணில் சனி நாலில் இது எனக்கு தான் இப்போ சனி நீ வந்து நிற்கிற இது தாப்புலன்னு சொல்ல எடுத்த உடனே ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம என்ன பண்ணணும் அதை அடுத்தாப்பில் சொல்ல போகிறார் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் இது அழகாக சொல்லிவிட போகிறார் அப்போ சாத்விக சாஸ்திரம் ராஜசாஸ்திரம் தாமசாஸ்திரம் ஆபஹா ஆகாரம் ஆகா ஆபஹா ஜலம் முதல்ல அந்த மீனிங்கே சொல்லிடுறேன் நான் இந்த கங்கா ஜலம் சாத்விகம் ஜலம் அப்புறம் ஒரு கலசத்தில் வச்சு ஜபம் பண்ணி மந்திரங்களைலாம் சொல்லி புனிதப்படுத்தப்பட்ட நீர் சாத்விகம் ஜலம் ஆகாரம் அப்படி நல்ல ஃப்ரூட்ஸு கீதையில் இதை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார் எதெல்லாம் சாத்விக ஆகாரம் எதெல்லாம் ராஜசாகாரம் எதெல்லாம் தாமச சொல்லுகிறார் அதெல்லாம் நம்ம ஒன்று பார்த்தோம்னா நிறைய நேரம் ஆகிடும் அதெல்லாம் நிறைய நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி ஹெல்த்தியாக ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாத்விக ஆகாரம் ஃப்ரூட்ஸ் சைவ உணவு சாத்விக அசைவ உணவு ராஜச ஆகாரம் இன்னும் அதுக்கிட்ட கீழாகிறது ஊசி போன பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்றாங்களாம் சில பேர் அதெல்லாம் தாமச ஆகாரம்னு சொல்லிருக்கு ஆப்பகான்னு சொன்னதுனால காஃபி டீ இதெல்லாம் வந்து ராஜசம் காஃபி டீ எல்லாம் ராஜசம் பால் சாத்திகம் நீங்கள் எதாவது மாற்றிக்கிறதா இருந்தால் இளங்க மட்டும் அப்புறம் நீங்கள் திடீர்னு அங்கே போய் மாத்திங்கன்னா ப்ராப்ளம் வந்துவிடும் சொல்லிவிடுங்க சொல்லிவிடுங்க ஆகையினால சாத்திகம் ராஜசம் தாமசம் கல் சாராயம் லிக்கர் எல்லாம் தாமசமான ஜலம் ஆப்பகா அடுத்தது பிரஜாகா பிரஜாகனா எப்போவுமே நம்மக்கிட்ட நல்ல விஷயங்களை உத்தமமான விஷயங்களை நம்மக்கிட்ட பேசுகிற பீப்புள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற போது நமக்கு ஹிதத்தை சொல்லி நல்ல அழைச்சொல்லி அல்லது இடித்துரைக்க வல்லார் நட்பு ஆய்ந்து புழல்னர் வள்ளுவர் நம்மளை அழ நமக்கு நல்லத சொல்கிறவங்க நல்ல பீப்புளோடு நமக்கு சத்சங்கம் இருக்கணும் குட் ஃப்ரெண்ட் வேணும் ஆகல சாத்விக பிரஜா ரொம்ப கஷ்டம் இது நல்ல கம்பேனியன் ஷிப் நல்ல ஜனங்களோட பழகணும் எப்போவுமே நல்ல உத்தமமான விஷயங்களை பற்றி பேசுகிறவங்க விஷயகேசம் போனீங்களா என்ன பண்ணிங்க எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை பற்றி பேசினா பரவாயில்ல அங்கே என்ன கிடச்சிதுன்னு நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க ருத்ராட்சமா அதில் பரவாயில்ல நல்ல விஷயம்தான் அடுத்தது என்னென்னா ராஜாகா இன்னொரு இதுன்னா எப்போ பார்த்தாலும் என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விவகாரத்தையே பேசிகிட்டு இருக்கிற பீப்பிள் தாமசம் தாமசமான பீப்பிள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயத்தையே பேசுறோம் மெட்டீரியலே பற்றி பேசுறோம் ரொம்ப அதிகமாக மெட்டீரியல் விஷயத்தையே பேசுகிறோம் அவங்களாம் ராஜஸிக் பீப்பிள் பகவானை பற்றியும் நல்ல குணங்களை பற்றியும் நம்ம மனசுக்கு நல்ல உத்தமமான சாந்தியை கொடுக்குற விஷயத்தை பற்றியே நம்ம கிட்டே பேசிகிட்டு இருக்கிற பீப்புள் சாத்திகமான ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி பீப்பிள் தான் சேருவோம் தானிக்கு தீனி தான் எல்லாமே நம்மளுக்கும் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற மாதிரி தான் அப்போ தான் நல்ல விஷயத்த பேசலாம் நம்ம விட்டு ஓடி போயிடுவோம் ஆனால் நமக்கு அதை வச்சே நம்ம இடம் கொடுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஓஹோ இதெல்லாம் யாரும் நான் பார்க்க போகிறேப்பா ஏன்னா பிரஜாகா போட்டிருக்கு இல்லையா அதனால நான் என்னோட கம்பேனியன்ஷிப்பெல்லாம் நான் பார்க்க போகிறேன் முதல்ல உன்னப்பார் இப்போ வந்து நான் வந்து அதுக்கு தகுந்த ஆளான்னு பார்க்கணும் இல்லையா அவங்க எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டு இருக்காங்க நீ என்ன பேசின்னு இருக்க நம்மளையும் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நாம் கம்பேனியன் அதையும் இப்படியும் ஒரு பார்க்க பார்க்கணும் நாம் ரெண்டையும் பார்க்கணும் நாம் ஆகையினால் பிரஜாகா சொன்ன நல்ல விஷயங்களை பேசுகிற ஜனங்கள் அப்புறம் வந்து விவகாரத்தை பற்றி பேசுகிற ஜனங்கள் இன்னும் எல்லாம் இந்த காசிப்பிங் பண்ணுற பீப்புள் எல்லாம் தாமச பிரஜாக எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள பற்றி அவங்கக்கிட்ட அது உண்மையாகவே இருந்தாலும் சரி அது பேசுறது நல்லது கிடையாது நம்ம மனதுக்கு நல்லது இல்லை நல்லதே கிடையாது அரட்டை அடிக்கிறது அனாவசியமாக அரட்டை அடிக்கிறது ஆக இது நிறைய திருக்குறள் இதெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கு நான் அதிகமாக சொல்லலை பிரஜாகா இது சாத்திக பிரஜாகா ராஜச பிரஜாக தாமச பிரஜாகா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது தேசகா தேசகானா இருக்கிற இடம் நம்ம சில வேலை செய்வோம் அந்த வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருக்கு சில சமயம் அது வந்து சில பேர் சொல்கிறாங்க சுவாமிஜி நான் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியே இல்லை ஒரே அவஸ்தையே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னாங்க ரிஷிகேஷம் வந்து சாத்திகம் தேசம் க்ஷேத்திரம் இந்த இடத்துக்கு வந்தாலே சாத்திக குணம் வந்துடும் மெட்ராஸ்னா தெரிஞ்சுவிடும் அங்கே எப்போ பார்த்தாலும் கார் ரோட்டில் போகிற காரும் வேகமும் அது எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் இங்கே பார்த்தா எப்படி இருக்குன்னா மெதுவாக ஒரு சாமியார் நடந்து போயிட்டே இருக்கார் சாத்திகம் அங்கே போன மாதிரி அந்த தேசமே என்னென்னா ஒரே ரஷ் எதுக்கெடுத்தாலும் எல்லாம் மிஷின் மாதிரி ஓட வேண்டியது அவங்க என்ன பண்ணுறாங்க நிம்மதிக்காக தான் வேலை பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணிட்ருக்காங்க நிம்மதிக்காக யார் புத்திசாலின்னா கஷ்டமாக தான் இருக்கும் சிலதெல்லாம் உண்மை எப்பொழுதுமே கஷகத்தான் செய்யும் அதுக்காக நீங்கள் எதுவும் விட்டுட வேண்டாம் அப்புறம் இன்னும் அவஸ்தை அதிகமாகிடும் புரிஞ்சுண்டா போகிறோம் எல்லாருமே உழைக்கிறது தான் உழைக்கிறாங்க ஆனால் அது என்ன எது எப்படி பண்ணுறோங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அப்போது அந்த மாதிரி கஷேத்திரங்கள் சொல்லுக்கமாக சொன்னால் எங்கெல்லாம் இந்த வியாபார ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடம் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து ராஜசேத்திரம் கோவில் ஆசிரமம் நதிக்கரை இது மாதிரி இருக்கிற இடமெல்லாம் சாத்திக மார்க்கெட் பிஸ்னஸ் சென்டர் இந்த மாதிரி இடமெல்லாம் ராஜசம் அப்புறம் வந்து சூதாடுற இடம் கிளப் இந்த மாதிரி இடம் எல்லாம் தாமசே தாமச தேசம் கஷேத்ரம் தேசம்லாம் ஒன்றுதான் நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கங்களேன் சமயக்கட்டுக்கு போனா ராஜசம் பூஜை ரூம்ல இருந்த பூஜை ரூம் சாத்திக்கம் ஆ கரெக்ட் டிவி இருக்கிற இடம் தாமசம் எத்தனையோ ரூம் இருக்குது ட்ராயிங் ரூம் ரிசப்ஷன் ரூம் அந்த ரூம் இந்த ரூம் எல்லா தேசமும் இருக்குது ஆக அந்தந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் சில பிளேஸ் நம்ம மனசுக்கு சாந்தியை கொடுக்கும் சில பிளேஸ் நம்ம அந்த விஷயம் ஒன்றும் வேண்டாம் நெருக்கமாக உட்காந்து பாருங்கள் மைண்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் கச்சா ஒரு சாமானை போட்டு அங்கே ஒரு நடுவில் உட்காந்துடணும் அங்கே உட்காந்து எப்படி இருக்கும் மைண்டுன்னு அது எப்படியா விட்டு போனா போகிறோம்னு இருக்கும் சில விசாலமாக நல்ல ஒரு ஆகலமாக அப்படி ரூம் இருந்துன்னு அதனால தான் அந்த காலத்தில் அப்படிலாம் கட்டினாங்க ஆனால் பெருசாக விசாலமாக ரூம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு மனசுக்கு ரொம்ப விஸ்தாரமாக போகிற இருக்கும் அப்போது தேசமும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சில பேர் அப்புறம் கடைசியில் சைக்காலஜிஸ்ட்டு இதெல்லாம் சொல்லுவான் நீங்கள் உங்கள் ரூம் எப்படி இருக்கு முதல்ல சொல்லுங்கள் அம்மா உங்கள் ரூம் சொல்லுங்க உங்க ரூம் வந்து பா உங்க ரூம் எப்படி இருக்கும் சொல்லணும் இல்லாட்டி அவரே வந்து பார்த்தாலும் பார்ப்பார் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவார் இந்த ரூமே உங்களுக்கு அலர்ஜின்னு விடுவார் ஆக என்ன ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் சேஞ்ச் தி ரூம் அப்படின்னா ரூமையும் மாற்றணும்பார் இது வந்து என்ன சரி தெரிகிறதுனா ரூம் வந்து தேசம் கூட நம்ம மனசை இன்ஃபுளுஸ் பண்ணுகிறது பிளேஸ்லாம் கூட ஆக என்ன கிருஷ்ணர் மூணு தேசத்தை சொல்கிறார் சாத்விக தேசம் ராஜச தேசம் தாமச தேசம் காலகா டைம் நேரம் வேதங்களில் ஒரு ஒரு ருத்துக்கள்ல மனசெல்லாம் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறது சூரிய நமஸ்காரம்னு வேதத்தில் ஒரு போர்ஷன் இருக்கு ஊரில் மழை பெஞ்சால் மனசு எப்படி இருக்கும் ஊரில் வெயில் ரொம்ப அதிகமானால் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறது வேதம் காலம்பர நேரம் மனசு எப்படி இருக்கும் மத்தியான நேரம் மனசு எப்படி இருக்கும் ராத்திரி நேரம் மனசு எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுறது திடீர்னு ராத்திரி ஒரு மணிக்கு மருந்தா மனசு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சாஸ்திரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஆகையினால உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வசந்த ருத்துன்னு எழுதுகிறார் வசந்த காலம் மனசுக்கு சாத் சாத்விக காலம் அப்படின்னு எழுதுகிறார் ஆனால் அந்த காலத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம் தினமே எடுத்துக்கொள்ளுவோம் காலை அதிகாலை நேரம் சாத்விகம் காலாக அந்த காலத்தை ரொம்ப யூஸ் பண்ணி ஆகணும் நாம் பிரம்ம முகூர்த்தம்னு சாஸ்திரம் அதை புகழ்ந்து பேசுகிறது காலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை சாத்விக காலாக ஏன்னா தமசு டோட்டலாக தூக்கத்தை விட்டு எழுந்தாச்சு ரஜஸ்ஸு வரலை சத்துவம் அழகாக இருக்குது அதனால்தான் அந்த நேரம் முழுவதும் பூஜைக்காக ஜபத்துக்காக தியானத்துக்காக வச்சுட்டாங்க வந்த உடனே அப்படியே போக வேண்டியது டிரெஸ் சேஞ்ச் டிவியை போட்டு உட்கார்ந்து வேண்டியது அதெல்லாம் தான் பின்னாடி ப்ராப்ளம் வருது வந்த உடனே கைகால கழுவி கடவுள்கிட்ட போய் விளக்கேற்றி வச்சு ஒரு ஊதுவத்தை பொறுத்தி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது பகவானே இன்றைக்கி நல்ல நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மனசுக்கு எவ்வளோ பிரயோஜனத்தை கொடுக்கும் நிறைய பேர் இது இல்லை இதே தான் சொல்ல போகிறான் யாரையும் சைக்காலஜிஸ்ட் கொஞ்சம் ஜஸ்ட்டு சேரில் அப்படி உட்காந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண சேம் விஷயம் அவன் என்ன சொல்கிறான் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு இன்னலாம் அப்படியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான் வித்தியாசம் இங்க சாமியார் வந்து காவாய் காவி கிவிமே ஒரு லுக் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எப்படி ஒரு இது இருக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு அது மாதிரி நான் வந்து சோன் சொட்டு போனேன் எல்லாம் பார்த்தார் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க எதுக்கு இதை அந்த காலம் இருக்கே அந்த காலம் காலம்புற நேரம் மத்தியான நேரம் சா பெரியவங்களாம் வச்சுட்டாங்க இந்த நேரத்தில் பகவானுக்கு தான் இந்த டயத்தை ஒதுக்கணும் உனக்கு உடம்பு கொடுத்துருக்காரு நன்றி சொல்வருக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கார் அவருக்கு எத்தனை நன்றி சொல்கிறது நீ வந்து ஒன்றும் தராதத்துக்கெல்லாம் ஒருத்தனுக்கு நன்றி சொல்லின்றிருக்கியே சும்மா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நன்றி சொல்றியே இந்த உடம்ப கொடுத்த கடவுளுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் எத்தனை நன்றி சொல்றது நம்மளால முடியும் அதனால காலையிலயும் மதியத்திலயும் மூணு நேரம் கடவுளை வழிபடு சுவாமிஜி நாங்கெல்லாம் அப்படி இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற புத்தி எப்போ வரும் தெரியுமா தெய்வத்தை நல்லா பூஜை பண்ணாதான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா செய்யும் தொழிலையே தெய்வமாக நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி வேணும் சும்மா வாயில் சொல்ற வார்த்தை இல்லை ஏன்னா செய்யற தொழிலை தெய்வமாக நினைக்கணும்னு சொன்னால் ஏன் இந்த கடவுளை பூஜை பண்றது என்ன தப்பு நான் என்ன சொல்லுவேன் கடவுளை பூஜை பண்ணுறதையும் பண்ணி தொழிலையும் தெய்வமாக நினைக்கணும் ரெண்டும் முக்கியம் கடவுளை பூஜை பண்ணுற நேரத்தில் அவரை காலம்பறையும் சாயங்காலம் அவரை வழிபடுற நேரத்தில் வழிபட்டு அதுக்கப்புறம் தொழிலையும் வழிபடணும் ரெண்டும் பண்ணினாத்தான் பூர்ணமாகும் இல்லை இல்லை நான் வந்து எனக்கு நான் அதே போகிறோம் அதே அப்படின்னு சொல்கிறது நம்மளை நாமளே ஏமாற்றி கொள்கிற அது ஆழமான மனசில் அப்படி இருக்க முடியாது ரொம்ப பக்தி இருந்தால் தான் அந்த தொழிலை தெய்வமாக நினைக்க முடியும் இல்லாட்டி தொழிலை தெய்வமாக நினைக்க முடியாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சு சொல்லியிருப்பாங்க அது நமக்கு தெரியாது தெரிஞ்சிருக்காது செய்யும் தொழிலும் தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலும் தெய்வம் தெய்வமும் செய்யும் தொழிலும் மேலும் நாளை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணம தச்சே பூர்ணசூர்